பாடம் பதினொன்று நற்சையில் புரிய அதிகம் முயற்சித்தல் கூறுகின்றான் எவர் நம் விஷயமாக முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நேரு வழிகளை காட்டுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடன் உள்ளான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உமக்கு மரணம் ஏற்படும் காலம் வரை உமது இறைவனை வணங்குவீராக பதினைந்தாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஒன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உமது இறைவனின் பெயரை நினைவு அவன் பக்கமே முற்றிலும் சார்ந்திருப்பீராக எழுபத்தி மூன்றாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒருவர் அணுவளவேனும் நன்மை செய்தால் அதை காண்பார் தொன்னூற்றி அத்தியாயம் ஏழாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் உங்களுக்காக நல்லதில் எதை நீங்கள் முற்படுத்தி வைப்பீர்களோ அவற்றை அல்லாஹுடம் கூலியால் சிறந்ததாகவும் மிக்க மகத்தானதாகவும் காண்பீர்கள் எழுபத்தி அத்தியாயம் இருபதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லா கூறுகின்ற நீங்கள் செய்யும் செலவுகளை நிச்சயமாக அல்லாஹ் அறிந்தவனாக இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் இந்த பாடத்தில் பிரபல்யமான வசனங்கள் நிறைய உள்ளன